அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அன்போடி எய்ந்த வழக்கென்ப ஆருயிர்க்கென்போடு எய்ந்த தொடர்பு மனநலம்ங்கிற தலைப்புல அன்புங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நாம திருக்குறள்ல இருந்து குரல் பாக்களை எல்லாம் படித்து அர்த்தம் தெரிந்து கொண்டு வருகிறோம் ரெண்டு குரல் பார்த்துட்டோம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புண்கண்ணீர் பூசல் தரும் அன்பை அடைச்சு வைக்க முடியாது மனசுக்குள்ளே இருக்கிற அன்பை கண்ணீரே உணர்த்திவிடும் அப்படின்னு பார்த்தோம் எல்லாவற்றையும் தனக்குரியதாக ஆக்கிக்கொள்வார்கள் அன்பு இல்லாதவர்கள் அன்பு உடையவர்கள் தங்களுடைய எலும்பக்கூட உடம்ப கூட பிறருக்கு மனமுவந்து வழங்குவார்கள் அப்படின்னு பார்த்த நமக்கு இப்போ இந்த குரல் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் பிறப்பினுடைய சிறப்பே அன்போடு வாழ்கிறது இந்த மனித உடலில் உயிர் வாழ்வதனுடைய சிறப்பே அன்பை வெளிப்படுத்துறது அன்பை வெளிப்படுத்தலேன்னு சொன்னால் இந்த மனித பிறவி சிறப்புடையதாக ஆகாது அப்படிங்கிற கருத்தை இந்த குரல் சொல்லுகிறது ஆறுயிர்க்கு இதிலிருந்து முக்கியமாக நமக்கும் ஒரு விஷயம் புரியணும் அடிக்கடி திருக்குறளில் இந்த கருத்தை பார்க்குறோம் உடம்பு வேற உயிர் வேறு ஆறு உயிர் ஆறு உயிர்னு சொன்னால் அருமையான உயிர் நம்ம எல்லோரும் இந்த உடம்பைத்தான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம் உயிருக்கு வந்து பிறப்பு இறப்பெல்லாம் கிடையாது ஆனால் இந்த உடம்போடு வாழ்கிற பொழுது தான் இந்த உயிர் சிறப்புமிக்க உயிராக நமக்கு விளங்கும் மற்ற உடம்புகளில் இருக்கிறத விட இந்த உடம்பில் மனித உடம்பில் வாழும்போது தான் உயிருக்கு நல்ல பண்புகளை வளர்க்கவும் அறிவை வளர்க்கவும் ஆண்டவனை வழிபடவும் சமூகத்துக்கு நன்மை செய்யவும் சிறப்புமிக்கதாக இந்த உடல் வாழ்க்கை மனித வாழ்க்கை விளங்குறதுனால ஆறுயிர்ன்னு சொல்கிறோம் அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமேனு பார்த்தோம் இப்பதான் நேற்று முன்பு தினத்துலதான் குரலை சொல்ற போது சொல்லி இருந்தேன் இதே அன்புடை மேலதான் சொன்னேன் என்னுடைய ஆறுயிரை காக்கிறார் இறைவன் எப்படின்னு நான் எங்கிட்ட அன்பை வளர்க்கிறார் அவருடைய அருளால என்னிடத்துல அன்பு வளர்கிறதுன்னு தாய்மானவர் சொன்னார் ஆகவே இந்த அன்பு எண்பு உயிர் மனித பிறப்பு எல்லாமே இங்கே சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு முதல் குரலில் பார்த்தோம் பிறருக்கு உதவி செய்கிறதுக்காகத்தான் இந்த உடம்புன்னார் அன்பின் பயன் என்னன்னா பிறருக்கு நன்மை செய்கிறது உடம்பின் பயன் அன்பினுடைய வெளிப்பாடு பிறருக்கு உதவி புரிவதுன்னு சொன்னார் முன்னால் அதுக்காகத்தான் மனித பிறவின்னு இந்த குரலில் சொல்கிறார் அறிவுடைய பிறப்புக்கு சிறப்பு அன்பை வெளிப்படுத்துவது மனித உடலில் தான் அறிவு இருக்கு அறிவினுடைய சிறப்பு அன்பு ஆக இரண்டு சிறப்புகள் மனித பிறவியில் அறிவு ஒரு சிறப்பு அறிவினுடைய சிறப்பு அன்பு அறம்போல் கூர்மையறேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பில்லாதவர் சொல்லுவார் அறிவு இருந்தால் போராது அன்பும் சிறப்பாக வெளிப்படணும் ஆ வழக்குன்னு சொன்னால் காலங்காலமாக இருந்து வர்ற பழக்கம் அப்படின்னு அர்த்தம் தொடர்புன்னு சொன்னால் இடைவிடாமல் ஒட்டி வர்ற உறவுன்னு அர்த்தம் இந்த அருமையான உயிர்க்கு உடம்போடு இசைந்து வரக்கூடிய இயக்கம் அன்போடு பொருந்தி வருகிற இனிமையை உடையது அப்படின்னு அங்கே குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது இந்த மனித உடம்பில் தான் அன்பை நன்றாக வெளிப்படுத்த முடியும் இந்திரியங்கள்லாம் அதாவது மற்ற உயிர்களும் வெளிப்படுத்தும் புழு போன்ற எலும்பில்லாத உயிர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை உரிமைக்கு வாதாடுறது வழக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த உயிர் உடம்போட இருப்பது அன்போட வர்றது தான் அதுக்குத்தான் அன்புங்கிற உரிமையை வெளிப்படுத்துறதுக்காகத்தான் இந்த மனித உடம்பு அப்படின்னும் புரிஞ்சுக்கலாம் நாம உயிரும் உடம்பும் தனித்தனியே பிரிஞ்சிருந்ததுன்னு சொன்னால் ஒரு நல்ல காரியமும் செய்ய முடியாது ரெண்டும் சேர்ந்துருந்தாதான் புண்ணியத்தை செய்ய முடியும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தாத்தான் சொற்கள் மொழியெல்லாம் வளருகிறது அதுக்கு அர்த்தங்கள்லாம் விளங்குகிறது அறிவு சிறப்புற்று வெளிப்படுகிறது அது மாதிரி உயிரும் உடலும் சேர்ந்து நல்ல காரியங்களை செய்யும் பொழுது புண்ணியங்கள்லாம் தோன்றி அது சமூகத்துக்கு நன்மையை செய்கிறது இத்தனைக்கும் காரணம் என்னென்னா இந்த உடம்பினுடைய அருமையை தெரிஞ்சு அன்பை வெளிப்படுத்துறதுனால தான் ஆகினால அன்பு வளர வளர இன்பம் கூடுகிறது எல்லா உயிர்களுக்கும் இன்பம் கூடும் ஆகவே இந்த அன்பை வெளிப்படுத்துகிறவனுக்கு புண்ணியங்கள் நிறைய கூடுகிறது அவனுக்கு முக்தி பேரே கிடைக்கிறது அதாவது ஏற்கனவே நம்ம சில உடம்புகளில் சில மிருக உடம்பாக இருக்கலாம் பசு உடம்பாக இருக்கலாம் அதில் கூட அன்பாக இருந்திருப்போம் ஆனால் இங்கே அறிவுபூர்வமாக அன்ப இந்த மனித உடம்பு கிடைத்திருக்கிறது என்பதை அறிந்து நாம் எல்லோரும் அன்பை வளர்க்க வேண்டும் என்பதைத்தான் இந்த குரல் நமக்கு உணர்த்துகிறது ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு எதற்கென்றால் அன்போடு இயைந்த வழக்கென்ப உத்தமமான இந்த ஜீவனுக்கு உயர்ந்த இந்த உயிருக்கு இந்த மனித உடம்போட சேர்ந்திருக்கிற காரணம் என்னன்னா அன்போட வாழ்க்கையை நடத்துறதுக்குத்தான் அப்படிங்கிறது குரலினுடைய உள்ளார்ந்த பொருள்